प्रपन्न पारिजाताय कृष्णाय दुहे त्रिविधो भवति ிாத்தய தோத்திரவேற்றைக்கணையமுதிரா கிருஷ்ணா நம ஆஹாரஸ்வரி भगवान श्री कृष्णर அர்ஜுனனுடைய கேள்வியை முன்னிட்டு கொண்டு மூன்று வகையான ஸ்ரத்தையை பற்றி சொல்லி ஸ்ரத்தை எல்லோருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இருக்கிறது என்று சொல்லி அந்த மூன்று வகையான ஸ்ரத்தையுடையவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்றெல்லாம் சொல்லி கடைசியாக இந்த கடுமையான உடம்பை வருத்திக்கொண்டு சாஸ்திர விதியை மீறி செய்யக்கூடிய தவம் அது பெரியோர்கள் சிலர் தவறாக வழிகாட்டியிருந்தாலும் அதை செய்யக்கூடாது என்கின்ற எண்ணத்திலே அந்த மாதிரி தவங்களை செய்யக்கூடாது அதில் ஸ்ரத்த வைத்து செய்வது சரியில்லை என்ற கருத்தை தன்னுடைய உபதேசத்துக்கு கூறி நிறைவு செய்திருக்கிறார் ஆறாவது ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகத்திலிருந்து பகவான் மூன்று வகையான ஆகாரம் மூன்று வகையான யஜம் மூன்று வகையான தவம் மூன்று வகையான தானம் இவைகளை எல்லாம் உபதேசிப்பதாக இங்கே பிரதிஜ பண்றார் அர்ஜுனன் சாஸ்திரத்தை விதியை மீறி பெரியவங்க சொல்றபடி பெரியவங்க வாழ்கிறத பார்த்து செய்யலாமா அப்படிங்கிற கேள்விக்கு சாஸ்திரம் படிச்சாகணுங்கிறத மறைமுகமாக சொல்லுகிறார் அவரே அதை உபதேசம் பண்ணுகிறார் இங்கெல்லாம் இப்ப இப்போ அர்ஜுனன் கேட்குற கேள்விக்கு பகவான் கொடுக்கற உபதேசமே ஒரு சாஸ்திர ஞானமாகி விடுகிறது ஆகவே இன்டைரக்டா நேரடியா அர்ஜுனா அவசியம் படிச்சுதான் ஆகணுங்கிறத சொல்லாவிட்டாலும் கூட இந்த கருத்தை நன்றாக புரிய வைத்து விடுகிறார் பகவான் சர்வசிய ஆஹாரஹா அபி தூங்கிறது இருக்கு ஆஹாரஸ்துவிங்கிற அந்த வரியில இந்த சொல்லுல ஆஹாரஹா தூ அப்பின்னு இருக்கு அந்த தூங்குற சொல்லுக்கு ஆனால் மேலும் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு முன்னால் என்ன சொன்னார் அப்படி கடும் தவம் சாஸ்திர விதியை மீறி அசுர குணங்களை உடையவர்கள் என்று தெரிந்துகொள் அப்படின்னு சொன்னார் தூ அப்படின்னா இங்க மேலும் சில விஷயங்களை உனக்கு புரிவதற்காக சொல்லுகிறேன் என்கின்ற எண்ணத்திலே ஆகாரா அப்பி சர்வசிய ஆகாரகா அப்பி எல்லோருடைய கூட அதில் இன்னொரு கருத்து இருக்கு பிரியா ஆஹாரா எல்லோருக்கும் பிரியமான கூட த்ரிவிதா பதி மூன்று வகையானது இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் சத்வம் ரஜஸ்ஸு தமஸு சாத்திக ஆஹார ராஜச ஆஹார தாமச ஆஹார இத்திக பிரியாணம் ஆஹார ராஜச பிரியாணம் ஆஹார தாமச பிரியாணம் ஆஹார அந்தந்த குணங்களுடைய ஆதிக்கம் இருக்கிறவர்களால் அந்தந்த ஆகாரங்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னார் மேலும் சொல்லுகிறார் யஜகா மூன்று வகையான யஜ்யா த்ரிவிதா யஜ்ஞா பவதி பிரியகாங்கிறது ஆகாரத்துக்கு தான் போட்டுக்கணும் ஏன்னா எல்லாருக்கும் இயல்பாக யஜத்திலையோ தபஸிலையோ பிரியம் ஏற்படுறதில்லை பண்பாடு இருந்தால் தான் நீண்ட காலம் அறிந்தும் அறியாமலும் செய்த புண்ணிய செயல்களால தான் அதுல எல்லாம் நமக்கு வரும் தவத்திலும் மூன்று வகையான தவம் இருக்கிறதுங்கிறார் அதே மாதிரி தானம் யக்ஞா தபா தானம் ரொம்ப முக்கியமானது வேதங்கள்ல அடிக்கடி சொல்லப்படுவது இது யக்ஞம் தானம் தவம் யக்ஞஸ்தபஸ்ததா தானம் தேஷாம் இவம் பேதம் ஸ்ருணும் அவைகளுள்ளும் இந்த வேற்றுமையை கேட்பாயாக ஸ்ருணுன்னா கவனமாக கேளு நான் பொறுமையா உன்னுடைய கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன் நீ கேட்டது வந்து ஒரே கேள்விதான் சாஸ்திர விதியை மீறி பெரியவங்க சொல்ற வார்த்தையில நடந்துக்கிற முறைய பார்த்து நம்பிக்கை வச்சு செய்கிறது சத்துவமா ரஜசா தமசான்னு கேட்ட பெரியவங்க செய்யறதா இருந்தாலும் அது சரிதானான்னு பார்த்துக்கிறதுக்கு சாஸ்திரம் ரொம்ப முக்கியம் அது மாத்திரமில்லை சாஸ்திர ஞானத்தோடு நாம செய்தால்தான் நம்முடைய செயல்பாடுகள் நன்றாக சிறப்பாக இருக்கும் இனி வரக்கூடிய தலைமுறைக்கும் அதை எடுத்து விளக்கி சொல்லி அதை கடைபிடிக்கும்படி செய்ய முடியும் அதனால தான் பகவான் இங்கே அதை சொல்றேன்னு சொல்லி பொதுவாக மூணு வகையான ஸ்ரத்தையை சொன்னவர் இப்ப ஆகாரம் தானம் தவத்தை சொல்லப் போகிறார் அடுத்த ஸ்லோகத்தில் இதனுடைய விரிவான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் ஆஹாரி சர்வசிய எோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள்முறைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இதை உங்கள் மொபைலில் பெற